நாட்டிலை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலை மீன் நம்ம இன்னைக்கு செய்ய போறது பால் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் அரிசி ஒரு கப் வெள்ளம் ஒரு கப் பால் கால் லிட்டர் தேங்காய் பால் அரை கப் தேங்காய் துருவல் கால் கப் சுக்குத்தூள் அரை ஸ்பூன் ஏலக்காய் கால் ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம பதப்படுத்தி அரிசி மாவு கடையில் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வீட்லேயே கூட அரிசியை வந்து தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அது தண்ணியை எடுத்துட்டு அதை வந்து ந வெள்ளை துணியில் அதை அரிசியை கொட்டி நல்லேயே காய வச்சு அது கொஞ்சம் காஞ்ச உடனே அதை எடுத்து போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இல்லை மிக்சியில் கூட அரைச்சி ஜலிச்சு எடுத்துப்போம் அந்த மாவை வந்து சுடுதண்ணி ஊற்றி நல்லா கையில் ஒட்டாத புதம் வர மாதிரி பசுஞ்சு எடுத்துப்போம் பசுஞ்சு எடுத்துட்டு அது வந்து சின்ன சின்ன உருண்டையாக கொழுக்கட்டை ஷேப்பில் சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சிடலாம் பிடிச்சி வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய பவுலாக எடுத்துப்போம் எடுத்துக்கிட்டு அதில் பால் கால் லிட்டர் கால் லிட்டர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவோம் நல்லா கொதிக்கணும் பால் நல்லா கொதிச்சது கொதித்து வரும்போது இந்த கொழுக்கட்டை சின்ன சின்னதாக பிடிச்சிருக்கல்லையும் அதை போடணும் ஒரே இடத்துல போட்டுக்கூடாது நாலு நாளாக ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி அப்படி போட்டு போட்டு உடனே கரண்டியில் எடுத்து கல்யாணம் இடக்கூடாது அப்படியே அதை போட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுடலாம் சிம்மில் வச்சிடலாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு அது பாட்டுக்கு அது வேகட்டும் அந்த ஒரு ஸ்டவ்வில் வெள்ளத்தை பவுடர் பண்ணி போட்டுட்டு தண்ணி கொதிக்க விடுவோம் வெள்ளம் கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்துட்டு மறுபடியும் அந்த வெள்ளத்தை பாகு காசிடுவோம் பாகு காசி எடுத்து வச்சிருவோம் தேங்காய் பால் தேங்காய் துருவெல்லாம் ரெடியாக வச்சுப்போம் எந்த கொழுக்கட்டை போட்டது முதல்ல அடியில் போச்சு அதனால வெந்த உடனே மேலே அப்படி மிதந்து வரும் நம்ம அப்போ என்ன பண்ணலாம் வெள்ளைக்கரைசல் எடுத்து அதில் ஊற்றிடுவோம் வெள்ளைக்கரைசல் ஊற்றிட்டு சுக்குத்தூள் ஏக்கா ஏலக்காய் தூள் கலந்துருவோம் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஊற்றிட்டு கல்லில் விட்டுட்டு தேங்காய் துருவலையும் அது மேலே போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பராக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பால் கொழுக்கட்டை தயார் இது நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்